நம்முடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நாம் பெரியோர்கள் சொன்ன நெறிப்படி வள்ளுவர் கூறிய நெறிப்படி ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்கிறார் அல்லவா அதாவது உயிரை காட்டிலும் உயர்ந்தது ஒழுக்கம் என்கிறார் அப்படி பொய்தீர் ஒழுக்க நெறி நிற்பதுதான் பொறிவாயில் ஐந்தவித்த இறைவனை வழிபடும் முறையாகும் அப்படி வழிபட்டால் என்ன கிடைக்கும் என்று கேட்டால் நீடு இந்த உலகத்திலே நீண்ட காலம் அமைதியாக ஆனந்தமாக இருந்து பிறருக்கும் ஆனந்தமாக வாழ்வதற்கான வழிமுறைகளை காட்டுவார்கள் என்பது பொருள் ஆகவே பொறிவாயில் ஐந்தவித்த இறைவனை பொய்தீர் ஒழுக்க போற்றி வழிபட்டு ஒழுக்க அவரை வழிபடுகிறோம் அவ்வாறு ஒழுக்க வழிபட்டு இந்த உலகத்திலே நாமும் இன்பமாக வாழ்ந்து பிறருக்கும் உண்மையான இன்பத்தை உணரும் வழியை காட்டுவதற்கு பொறிவாயில் ஐந்தவித்த இறைவன் அருள் புரிய வேண்டி பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவரையும் மனமாற வாழ்த்தி இந்த கருத்தை நிறைவு செய்கிறேன் ஹரிஓம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருளுரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக அனுப்பப்படுகிறது